besmalaherrahumanirraheem ar ya rahumanun ko ne சகோதர சகோதரிகளே வட இந்தியாவில் சகல வளங்களும் உருந்திய மாணிக்கப்பூர் என்னும் நகரில் முகம்மது முஸ்தபா அல்லல்லாஹ் அலையூர் செல்லம் அவர்களின் சந்ததியில் விதித்த இவ் உலகை விட்டு மறைந்துவிடவே இருவரும் அளவற்ற துக்கத்தில் ஆண்டார்கள் அப்போது என் அடியார்களே கவலை வேண்டாம் யூசுபை பார்க்கிலும் அது சேஷ்டமான புத்திரனை பெறுவீர்கள் அவனுக்கு அப்துல் காதரி என்று நாமம் சூட்டுவீர்களாக என்று அசரீவிவாக்கு உண்டாய்கள் அதன்பில் பார்த்த அவர்கள் அலையலாம் அவர்கள் தோன்றி நீ எங்கும் புகழத்தக்கள் கற்பத்தில் பெற்றாய் நீயே பாக்கியவர் என்று நல்வாக்கு மறைந்தார்கள் இவ்விதம் கர்ப்ப ஐந்தாம் மாதத்திலே கடின நோயால் பீடிக்கப்பட்ட தந்தையை கண்டு தாய் வளர்ந்தும் போது என் மாதாவே கலங்க இறைவன் காப்பாற்றுவான் என்று கர்ப்பத்திலிருந்தே முடிந்தார்கள் ஏழாவது மாதத்தில் அவ்வூரில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தார் பெரும் ஒன்பதாம் மாதம் ஓரிடவில் கர்ப்பத்திலிருந்து வாரிபுரோகமாய் வெளிப்பட்டு தங்கள் தாய் தந்தையர்களை விம்சிக்க வந்த தொல்லை கூட்டத்தாரை புண்ணா உண்ணப்படுத்தி தாய்மன் வந்து மரியாதை செய்து மறைந்தார்கள் அன்பர்களே நமது நாகூர் காவுல் ஹமீது நாயகம் அவர்கள் கர்ப்பத்தில் இருக்கும்போது இன்னும் எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தியதில் ரபீ உல் லவ்வல் மாதம் திங்கள் இரவு துப்பகுதியில் ஆண்டவனர்களால் அவதரிக்கவும் அப்துல் காதிரி என்று நாமம் கூட்டப்பட்டார்கள் அப்துல் காதிர் மனு வீதி பிராயணா நூலி ஜனிதா சத்திய சன்மார்த்தே ஹல்துறோலி நா அமிரு மரு அமிருதி மரதே பரோத ஆகுலம் கோபம் அருந்தவமணியே ஜாகவை கோகம் சிவகரும் கணியே நீன யோசதயவர் அவிருதி மரதே நம் புட்டுபவர்கள் ஜனனமான ஒரு மாதத்திற்கு பின் யாத்திக்கு வந்த ஏழை சகைக்கு கொடுத்துதவ ஒன்றுமில்லையே என்று தாயார் வருந்துவதை அறிந்து தங்கள் வாயிலிருந்து ஓர் இரத்தினத்தை வெளிவரச் செய்து சகையரை திருப்தி செய்து அனுப்பினார்கள் எட்டாவது பிராயத்தில் செய்து சகல சாஸ்திரங்களிலும் சேர்த்து பதினெட்டாவது வயது தாய் தந்தையிடம் செல்லும் வழியில் பல்கு தேசவாசியான துணைவரை பெற்று இரவு பகலால் பயங்கரமான வனங்களை கடந்து செல்லும் போது ஓர் வேங்கை எதிர்பட்டு இறைவனின் ஒளியே என்னை வாகனமாக கொண்டு செல்லுங்கள் என்று பணிந்திருந்தது அதற்கு நம் குடும்பவர்கள் காரணம் உள்ள வேங்கையே ஞானகுருவை தேடிச் செல்லும் நான் வாகன நீடு செல்வது சரியல்ல என்று சமாதானம் கூறிவிட்டு வரும் வழியில் அவர்களை ஊசிக்க வந்த கல்வர்கள் திடீரென கந்தறியாது ஆண்டவன் அருளால் பார்வையளித்து கழுவர்களை நல்வழிப்படுத்தினார்கள் அருகில் வெள்ளப்பெருக்குள்ள ஆட்டங்கள் வந்து வெளிச்சத்தின் இலையை தெப்பமாற்றி ஆற்றை கடந்து குவாலி தேசம் வந்து முகம்மது கவுதமும் குருவை அடைந்து ஞானோபதேசமும் கலாபத்தும் விட்டார்கள் இருபத்தி ஏழாவது வயதில் மக்கா மதீனா யாத்திரை செய்ய வேண்டும் என்று குருமகானிடம் உத்தரவு கேட்கும்போது மகனின் உன்னில் ஓர் ஆண் குழந்தை நீயோ பிரம்மச்சாரி அது எப்படி வழிவரும் என்று குருமகான் கேட்க அதற்கு மரியம் நாயகி மன்றும் ஏசா அறிவிக்கலாம் இந்த பிரம்மச்சரியத்திலேயே எண்ணில் நின்றும் அக்குழந்தை வழிவரும் என்று நம் சுட்டுபவர்கள் விடைபெற்றுக் கொண்டு தங்களை பின்பற்றிய நானூறு ஹசீரிகளிடம் அஜ்மீர் ஷரீப் ஒன்று ஹாஜா மைனு கிறிஸ்தி அவர்களை தரிக்கித்துக் கொண்டு பல்யார் நகர் சென்று மசூத்துக்களுக்கு மார்க்கோ புரிந்து தங்கள் சொந்த ஊராகிய மாணிக்கப்பூர் வந்து சேர்ந்தார்கள் அப்போது தாய் தொண்டையர்கள் மகனுக்கு விவாதம் செய்து பார்க்க என்று மனப்பொந்தல் அலங்கரித்தார்கள் கல்யாணத்தில் விருப்பமில்லாத நம் கொட்டுபவர்களின் கடின பார்வையால் அப்பண்கள் எரிந்து சாம்பலாகிவிடவே பெற்றோர்களுக்கு சமாதானம் கூறிவிட்டு லாகூர் வந்து சேர்ந்தார்கள் காவலுளார வே கூ காவலு கருணி பாரது பண பாபா பா